قرا الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم ادم الاسماء كلها وقال النبي صلى الله عليه وسلم من هم من لا يشبعان من هم في العلم ومن هم في المال او كما قال عليه الصلاه والسلام அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப எண்கள் சுகதாக்கள் சுவிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் இறை நேசத்திற்கும் வரைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல்லமின் இந்த பத்திரே கிடைக்க இருக்கிற மாஸுரத்தை நிறைவாக தந்திடுவானாக லைலத்துல் கதிரினுடைய இரவை நம் அனைவருக்கும் கிடைக்க செய்திடுவானாக நாம் செய்திருக்கிற சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ நிறைவான கூலியை தந்திடுவானாக அல்லாஹ் ரபுலாலின் நாம் என்னென்ன மனதிலே நாடு இருக்கிறோமோ அது முழுவதையும் நிறைவாக நிறைவேற்றித் தந்திடுவானாக என்று துவா செய்தவனாக இன்றைய இளைஞர்களின் கல்வி தாகம் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாகவி நல்லடியார்களே கல்வி என்பது அன்றிலிருந்து இன்று வரை உயிர் போன்றது உலகத்திலே கல்வியை வைத்துத்தான் அல்லாக அபுநாத எல்லா முன்னேற்றங்களையும் இந்த சமூகத்திற்கு வழங்கினார் கல்வி இல்லாததால் பூனை பிறப்பில் இருந்து எந்த முன்னேற்றத்தையும் அதை அடையவில்லை அப்படியேதான் இருக்கு அதனுடைய வாழ்வில எந்த முன்னேற்றமும் இல்லை படைப்பினங்கள் பாக்கி இருக்கிற எந்த படைப்பின் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இல்லை கல்வி ஒன்றை வைத்து சொல்லுகிற போது ஒவ்வொரு நபிக்கும் எப்படி கல்வியை கொடுத்தோம் ஒளி கல்வியை கொடுத்தோம் என்ற சொல்லுகிறான் பாஷையின் அறிவு ஆதமுக்கு சொந்தம் வல்லம்னாகும் இல்லதும் ஆறுடக்கலை நாளைக்கு என்ன நடக்கும்புல் பேசுகிறான் தவீதில் ஆதிஸ் கனவு கலையை யூசுஃப் அலை இஸ்லாமத்திற்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லம் இரும்பை உருக்கும் ஆற்றலை கல்வியை பற்றி பேசி பேசி நடுகள் பெருமானாரை பற்றி சொல்லுகிற போது அல்ல மக்க மால்லம் தக்கும் தயலம் எல்லா கலையையும் உங்களுக்கு கொடுத்தோம் என்கிறான் பெருமானாருக்கு தெரியாத கலை இல்லை அதனால்தான் கர்மணி நாயகம் செல்லல்லாக செல்லமன் அவர்கள் ஒருவர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒற்றை வரியில் பதில் சொல்ல முடிகிறது அறிவிக்கிறார்கள் பெருமனார் இடத்துல நாயகமே இன்னி ஒகிப்ப நக்கூலமன் நாஸ் பயங்கரமான அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் யார் அறிவாளி பெருமனார் சொன்னார்கள் இத்தக்கில்லாகத்தாயமன் நாள் அல்லாகுவை அறிந்து பயந்து கொள் நீதான் அறிவாள் உலகத்தில் அல்லாவை எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் அறிவாள் அல்லாவை நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்கேஜியில் கூட என்ன நுழையல்ல அல்லாகுவை பற்றி அறிகிற அறிவிலே அல்லாகவியினுடைய ஆளுமை வல்லமை உள்ளமை அவனுடைய ஆற்றல் அவன் படைகள் இந்த விஷயத்தில் நாம் என்ன எல்கேஜியாகவே இருக்கிறோம் அல்லதுவை குறித்து எவன் அறிந்திருக்கிறானோ அவன் தான் அறிவாளி பெருமன சலல்லா செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் நவிய நாயகமே யார் மக்களிலேயே பணக்காரன் யார்லாஹெல்லாம் அந்த எல்லா கல்வி ஞானமும் குன் கண்ண போதும் என்ற மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவ படைக்கார் என்ன பத்தல பத்தல சொன்னக்காரன் போதும் என்ற மனம் சாபிபுன் ஓஜுரா ரலிகல்லாகும் பெருமானார் இடத்திலே வந்து சொன்னார்கள் சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்ன செய்ய பெருமனார் செலந்தாஹலம் சொன்னார்கள் குன் கண்ண அன் போதும் என்ற மனதோடு வாழ் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பான் அன்பிற்குரியவர்களே இது என்ன சாதாரண விஷயமா போதும் என்ற மனதை உருவாக்குவதற்கு எவ்வளவு பயிற்சிகள் தேவை உலகத்தில் எவ்வளவு அரசியல் கேட்ட ஒரு லட்சம் கோடி வைத்திருக்கிறார் இன்னமும் போதவில்லை என்று அழைக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சால்தான் ஒரு மனுஷன் நூறு வருஷம் வாழ்ந்தா கூட எவ்வளவு நாள் தான் வாழ முடியும் முப்பத்தாறாயிரம் நாள் தான் வாழ முடியும் லட்சங்கள் லட்சங்கள் லட்சக்கணக்கான கோடிகள் இன்னும் போதவில்லை அவன் பிச்சைக்காரன் போதும் என்ற மனம் யாரிடத்தில் இருக்கிறது அவன் பணக்காரன் மக்களிலேயே சிறந்தவர் யார் என்று கேட்டார் பெருமனார் சொன்னாங்க அவன் தான் சிறந்தவன் ஆசிரியர் சொன்ன பதில் அழகான நாம் மனிதர்களுக்கு எவ்வளவு பயன் அளித்திருக்கிறோம் என்பதை யோசிக்கவன் நம்மால் நம்ம எல்லாமே என்ன எதிர்பார்க்கிறோம் என்ன பயன் இவங்களால நமக்கு என்ன பயன் நம்மால் அவர்களுக்கு என்ன பயன் மனிதர்களுக்கு என்ன பயன் யோசித்தோமா அன்புக்குரியவர்களே சமீப காலமாக தன் உறவுகளை பற்றி கூட அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் தாய் தகப்பனுக்கு நன்மை செய்ய வேண்டுமே உடனிழப்புகளுக்கு நன்மை செய்ய உற்றார் உறவுகளுக்கு நன்மை செய்ய வேண்டுமே அதெல்லாம் போயிடுச்சு ஒருவருக்கு ஒருவர் உதவிய காலம் இன்றைக்கு மாறி போனது அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் அந்த சமூகம் விரும்புகிறது பக்கத்து வீட்டுல பக்கத்து வீடு பேசுவதில்லை எல்லா இடத்தையும் இருக்கு ஒரு அழகாக எழுதி இருந்தான் ரெண்டு சிங்கங்கள் பேசிக்கொண்டதான் ஒரு வருஷம் நீ காட்டுக்குள்ள போ நான் நாட்டுக்குள்ள போறேன் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம் கேட் டுகெதர் வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி காட்டுக்குள்ளே இருந்த சிங்கம் மெழிஞ்சி வருது ரொம்ப ஒல்லியாக இருக்கு காட்டுக்குள்ளே இருந்து வர்ற இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறேன் காட்டையெல்லாம் இந்த மனுஷ வீடாக்கி போட்டால் எல்லாம் அழிச்சழிச்சு ஒன்றும் வாழ்றதுக்கே வழி இல்லை அதனால நான் மெழிஞ்சு போயிட்டேன் நாட்டு சிங்கம் கொழுக்கொள்ளுன் இருந்துச்சு ஏன்னா நாட்டுக்குள்ளே போனால் எப்படி இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறேன் லிப்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் யாராவது போட்டுறேன் ஒருத்தையும் கூட தேடி வந்தது மௌதா போயிட்டானே என்னாச்சு ஏதாச்சும் தேடி வந்ததே இல்லை அடிச்சு அடிச்சு சாப்பிட்டு சமூகத்தின் நிலை இப்படித்தான் யார் எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன நாம் நன்றாக இருக்கிறோமா என்ற நிலையில் இன்றைக்கு சமூக அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் என்று பெருமானார் இடத்தில் கேட்கிற போது யார் சமூகத்திற்கு பயனளிக்கிறானோ அவன் ஹைரோன்னா வந்தவர் விடல நாயகதபாத் கேட்டார் யார் மக்களே நீதமானவர் என்று கேட்டார் மண் அதிக கேள்விக்கிற சொல்ல எவ்வளவு சீக்கிரம் சின்னதொன்னாங்க தனக்கு பிரியப்படுவதை யார் பிரதிக்கு பிரியப்படுகிறாரோ அவர்தான் நீதமானவர் நீதமானவருக்கு பெரிய பட்டியல் போட தேவையில்லை தனக்கு எது விருப்பமோ அதை மற்றவருக்கு பெருமனர் செலந்தா கொழிவச்சலம் இடத்துல ரெண்டு விஸ்வாப் ஒன்று கோணல் ஒன்று நேராக இருக்க ஒருத்தர் வர்றார் பெருமனர் செலந்தா செலம் நாமாக இருந்தால் எது அன்பளிப்பு செய்வோம் எது கோணலாக இருக்கோ அதை கொடுத்துருவோம் இது நமக்காக அதை கொடுத்தல் நீலமானவர் நாம் வைத்து வாழ்கிறோம் நீலத்தை பற்றி பேசுகிறோம் தாம் பொழு பேசுன்னா என்பி தெரியுமா என்ன பேசுவோம் பக்கத்து வீட்டு பேசுன்னா வாயாடி என கட்டி பாடுபட தெரியல தனக்கு ஒரு நியதி பிறருக்கு ஒரு நியதிய பெருமானார் சொன்ன அடையாளம் அழகான மக்கள் வியப்பியார் என்று பெருமானார் இடத்துல கேட்க பெருமானார் சொன்னாங்க அதிகம் நினைக்கிறாரோ அவர் தான் வியைப்பி அல்லாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு பதுக்குருணி அது குறுக்கும் என்ன நினைச்சா தான் நான் உன்னை நினைப்பேன் இது அல்லாவினுடைய நியதி தியரி என்ன நினை நான் உன்னை நினைக்கிறேன் என்ன நினைக்கல நான் உன்னை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறான் அல்லா பதுக்குருணி அது என்னை நினைத்தால் உன்னை நினைக்கிறேன் கஷ்டத்தில் நினைக்கிறாயா அதை போக்குகிறேன் சந்தோஷத்தில் நினைக்கிறாயா இன்னும் அதிகமாக்கித் தருகிறேன் எந்த விதத்தில் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் பயன் அல்லாஹ் ரப்பல்லாஹி என்று சொல்கிறார் அவ عندك உரியவர்களை என்னைப் பார்க்க வேண்டும் விஐபியாக மாற வேண்டுமானால் அதிகம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் வந்தவர் கேக்குறார் அல் யக்முல் ஈமான் ஏ ஈமான் परिपूर्णமாகணும் அதுக்கு என்ன செய்யணும் ஈமானல நான் டாப் ஆ வரணும் அதுக்கு என்ன செய்யணும் பெருமானார் சொன்னாங்க ஹஸ்ஸின ஃபுலுக்கத் யக்முல் ஈமான் உன் குணத்தை அழகாக்கு ஈமான் நிறைவடையும் குண அழகு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஈமான் நிறைவை பெறுகிறது நம்ம குண அழகு எப்படி இருக்கு ஒருத்தர் யோசிச்சு பாருங்க என்ன குணம் அவனை எப்படி காலி பண்றது இவனை எப்படி காலி பண்றது இல்லையா மாமனாட்டை எப்படி சண்டை போடுறது மாமியாட்டை எப்படி சண்டை போடுறது இவனுக்கு நமக்கு ஆகாது உள்ளத்திற்குள்ளே குரோதம் விரோதம் தீமைகள் பகைமைகள் பெருமைகள் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் குண கழக படைத்தவன் என்று சொன்னால் எப்படி அது சரியாகும் பெருமானாரினுடைய குணம் வர வேண்டும் இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை ரபிகா அந்த சின்ன புள்ள பத்தொன்பது வயசு பையன் ரசூலுல்லாவுடைய காலை மிதிச்சு தொழுது விட்டு இருக்கும் போது ஏறி ஓடி காலை அத்தையாரத்துல உட்கார்ந்துருந்தா எவ்வளவு வேதனை தாண்டிட்டு போக பெருமானா கடும் வேதனை எந்திரிச்சு தம்பி பார்த்து வரக்கூடாது லேச தோளில் தட்டுகிறார் ரசூலுக்கு வயசு ஐம்பத்தாறு அவருக்கு வயசு பத்தொன்போது அன்று மாலை பெருமானார் ரபியாவின் வீட்டுக்கு சென்றார்கள் கதவை தட்டினா ரபியாவே வருகிறார் ரசூலை சொல்லி இருந்தால் நான் வந்திருப்பேன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்களே என்ன விஷயம் எங்க அத்தாவே எதுவும் பார்க்க வந்தீங்களா இல்லை ரபியா உன்னைத்தான் பார்க்க வந்தேன் லொகர் நேரத்துல காலு மேல ஏறி தாண்டி போன வேதனையாக இருந்தது லேச உன் தோல்லை தட்டிட்டேன் மன்னிப்பு கேட்க வந்தேன் ஐம்பத்தாறு வயசுல ஐம்பத்தாறு வயசு ரபியா கண்கள் குளம் ரசூலே ஏறிய பாவின வகி வந்து விடுமோ வசனம் இறங்கி விடுமோ சபிக்கப்பட்டு நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் மன்னிப்பு கற்கிறீர்களே உன்னை அடிச்சுட்டேன் அந்த பக்கம் பாருங்க எண்பது ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன் உபகாரம் இந்த குணத்தை ரசூர் உமத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் குண அழகை உண்மத்திற்கு வர வேண்டும் ஆனால் நாம் குணத்தை அழகாக்கி இருக்கிறோமா வேண்டும் என்ன குணம் உள்ளத்திற்குள் உள்ளத்தின் ஆழம் குண அழகு என்ற பாடம் யார் படிக்கிறாரோ அவன் தான் அறிவார்கள் பெருமாநாட்ட வந்தவர் விடல அழகிய விசாலமாகணும் அதுக்கு என்ன செய்ய கேட்டமாக எப்ப எதை தொட்டாலும் நான் பறக்கத்தா இருக்க உடல் சுத்தம் செய்கிற இந்த சமூகத்தை அஞ்சு நேரமும் சுத்தம் செய்யாம வர முடியாது இல்லையா கொரோனாவுக்கு மருந்து கை கழுவுதல் முகம் கழுவுதல் ஒழுச் செய்தல் சுருக்கமாக ஐந்து நேரம் சுத்தம் செய்கிற சமூகத்தை சுத்தமில்லாதவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சமூகம் மாறி இருக்கிறார்களே நீ சுத்தமாக இருந்து என்றார்கள் கண்மணி பாக்கி சதவாட செல்ல வந்தவர்கள் ரசூலினுடைய வீடும் அப்படித்தான் இருக்கும் ரசூலுடைய வீட்டிலே அணுக்குகள் இருந்ததாக வரலாறு இல்லை காரணம் ஜிவரில் வருகிற இடம் அந்த இடம் அழுக்கு ஒரு சில நம்ம வீடுகள்லயும் ஒரு சில வீடுகள்ல மாச பொம்பளை ஒரு மாசம் துணியா அப்படியே போட்டு வச்சிட வேண்டிய அதிலும் குறிப்பாக நீங்க யாரும் தவறா எடுக்க கூடாது ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நைட்டு தான் இப்பயும் அந்த சுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய சமூகம் இன்னமும் அசுத்தமாக வாழ்கிறதே ருசுக்கிளை எப்படி பறக்க வரும் பெருமனார் செல்லல்லா குல அவர் விடலை அவர் மீண்டும் கேட்கிறார் இன்னி ஒகிப்ப நொசரமா பின் பிரகாசமாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய பெருமனா சொன்னாங்கல்ல தொகுழிம் அதாக யாருக்கு அநீதி செய்யாது நீ பிரகாசமாக வருவ யாருக்கும் அநீதி அளிக்கக்கூடாது பிரகாசமாக இருக்கலாம் தகாரி சலந்தாக அழிவ செல்லம் இந்த ஒன்பத்திற்கு சொன்னார்கள் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு என்னை கேவலப்படுத்த கூடாது அதற்கு என்ன செய்ய சொன்னாங்க கடமையான குளிப்பை சரியாக குளித்துக்கொள் நாளை மறுமையில் அல்லாப்படுத்த மாட்டார் வாழலாம் என்று அதிகரித்திருக்கிறார்கள் இடத்தில் குளிப்பின் கடமைகள்ளிக்க முடியுமா குளிப்பின் கடமை என்ன என்று தெரியவில்லை அதுவும் குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலங்களை முடித்து கடமையான குளிப்பை குளிக்கிற போது பரல்களை மறந்தவர்களாகவே வாழ்த்து முன்னோர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் அடிக்கடி செய்து பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு என்ன செய்ய விட்டு வெளியே வந்துவிடுல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என் பாவியாவத்தாவத்தை அழிக்கல ரப்பர் என்ன அல் அம்ரா அல் குழு அது கண்ணீர் பாவத்தை அழித்து விடும் தண்ணி அழிக்கிற மாதிரி தண்ணீரும் பாவத்தை அழிக்கும் நோய் நொடிகள் பாவத்தை அழித்து அல்லாஹவிடத்திலே பணிந்து நடப்பது குடிந்து நடப்பதுக்கு நடப்பது பாமத்தை அழைத்துவிடும் சொல்லுகிறார்கள் அல்லாஹு நன்மைகள்லையும் எந்த நன்மை சிறந்த நன்மை பெருமணர் சலல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் சொன்னாங்க தெரியாம கொண்டு போய் தர்மம் செய்வதற்கே ரொம்ப சிறந்தது பாவத்திலேயே எந்த பாவம் கெட்ட பாவம் அது பாவம் என்றே தெரியாமல் மனிதன் நடக்கிறான் கஞ்சச்சனம் பாவத்தில் என்றார்கள் நாயகன் செல்லம் அல்ல தான் கொடுத்தது விருந்து கேட்கிறார் இருக்கிறான் அதனால இம்மாம் கசாடி அழகாக சொல்லுவார்கள் உதாரணம் சொல்லும் போது சொல்லுவாங்க நாய்கிறான் கசாப் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற நாய் இருக்கா இல்லையா காதல் பாய் அறுப்பார் எங்கள் ஊரில் காதல் பாய் கடை வச்சுருக்க அறுக்கும் போது அரைக்குள்ளே அறுத்தான் அந்த நாய் நினைக்குமா மஷாலாம் நமக்கு தான் அறுத்து வச்சுருக்குறாங்க அரைக்குள்ளே அறுக்குறார் பாய் எவனோ வாங்கி போடுவான் பெருசாக கிலோ சப்பையை தூக்கும் போது வட்டி அப்பா நாக்கை எண்ணெய் கொஞ்சம் கீழே நீட்டுமா மஷால்லா நமக்கு தான் இருக்கிறாங்க எவனோ தீட்டு போடுவான் கடைசி வரைக்கும் அதுக்கு எண்ணெய் கூட கிடைக்காது எலும்பு கூட கிடைக்க கஞ்சனம் அப்படித்தான் எனக்கு எனக்கு எனக்கு எனக்கு என்று எல்லாம் சேர்ப்பான் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது கோபத்தை கோபத்தை எது சொன்னுதான் கேள்விகள் அச்சனைக்கும் பதில் சொன்ன ஆசிரியர் எல்லா துறைகளுக்கும் ஒரு ஆசிரியர் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை தனித்தனி துறையாக போயிடுச்சு இல்லையா எல்லா துறைகளும் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கையை பிடிச்சி பார்ப்பாரு நாக்கிட்டு சொல்லுவார் டாக்ட்ரு கண்ணை பார்ப்பாரு ஒரு டாக்டர் தான் எல்லா துறைக்கும் இருந்தார் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்துருச்சு இல்லையா கண்ணுக்கு ஒரு டாக்டரு ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டரு ஆடியாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க இதை தவிர மற்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு வர்றவர் இல்லையா நரம்பியல் நியூரோவுக்கு ஒரு டாக்டரு தனித்தனியா எல்லா ஒன்றாக இருந்த காலம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இல்லை இடமே இல்லை ஆனால் அன்பிற்குரியவர்களே இந்த கல்வி தாகம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது இதிலும் தவறில்லை நிறைய கல்வி வேண்டும் மனிதனாய் மாறுகிற கல்வி வேண்டும் கல்வியை பெற்று மனிதனாகலாம் என்றால் நடக்காது மனிதனாகி கல்வியை பெறுதல் அதுல இந்த ஏமாற்று கல்வி இன்றைக்கு அதிகமாக நடக்கிறது இந்த பையனை போட்டு ஏமாத்தி ஏமாத்தி பொய் சொல்லி பொய் சொல்லி டே பத்தாவது முடிச்சுக்கிட்டா போதுண்டா அதுக்கு மேலே கஷ்டமே இல்லைடா ஜாலி டா அவன் படிப்பான் பத்தாவது முடிச்ச உன்ன பன்னெண்டாவதுடா உயிரே பன்னெண்டாவது உயிரே உன்னை தீர்மானிக்கிறதே அதான்டா உனக்கு எல்லாம் காசை ஈட்டிக் கொடுப்பதேன் கல்வி என்பதே மணியாக மாற்றப்பட்டிருக்கிறது சமூக சேவையாக என்றைக்கு கல்வி வருகிறதோ அன்றைக்கு சிறப்பை பெறும் அதனாலதான் பெருமானார் கல்விக்கு ஏழு விஷயம் அவசியம் முதல்ல பணிவு பணிவில்லாத கல்வியால் எந்த பயனும் இல்லை முதல்ல கல்வியாளனுக்கு பணிவு அவசியம் பெருமானாரை விட சிறந்த கல்வியாளர் யாரும் உண்டா ஆனால் ரசூல் செலா உலக சல எவ்வளவு பணிந்து வந்தார்கள் பதங்கமத்தா வெற்றியின் போது அழுது கொண்டு வந்தார்கள் ரசூலே பெரும் வெற்றி அந்த வெற்றியெல்லாம் உலகத்தில் இதுவரைக்கும் எந்த தலைவனும் எடுத்ததில்லை எது வெட்டி தெரியுமா தன்னை விரட்டிய ஊருக்குள் வருகிறார்கள் மக்காவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஆனால் இப்போ வர்றாங்க வரும்போது அல்ல என்ன சொல்கிறான் தெரியுமா ரசூலே உங்கள் விரட்டின ஆளுக உங்கள் காலத்தில் இல்லை உங்கள் தோழர்கள் காலத்தில் இல்லை வரைக்கும் யாரும் கால் வைக்க முடியாது திருப்தியா வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி ஹியாமத்து வரை உங்களை விரட்டிய ஊருக்குள் முஸ்லிம்கள் குப்பார்கள் காலடி வைக்க முடியாது இந்த வெற்றியை பெறுகிற போது பெருமானார் செல்லவது போய் நெஞ்சியலு காட்டுறான் அடுத்த போட்டியிலாம் ஆனா பெருமனார் செல்லல்லாஹோழிவர் செல்லும் அழுது பழிந்துதான் வந்தார்கள் கல்வியாளனுக்கு ரொம்ப அவசியம் கல்விக்கு பணிவு ஆனா இன்னைக்கு அது இருக்கிறதா அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் ரெண்டாவது ஒரு கல்வியாளனுக்கு மிக மிக மிக அவசியம் பொறாமை இருக்கக்கூடாது கல்வியாளன் பொறாம இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி சமூகத்தை காப்பாற்றுவது பொறாமை கூட டாக்டருக்கு டாக்டருக்கும் பாருங்க சித்தா இந்த போன அலோபதி பொறாமை இல்லாத கல்வி பயனுள்ள கல்வி பொறாம கூடாது மூன்றாவதாக அன்பிற்குரியவர்களே கண்மணி வசூலுவாசி சதந்தாக அடைவ செல்ல சொன்னார்கள் இருக்க வேண்டும் கல்வி என்றாலே ஆய்வு இருக்க வேண்டும் சும்மா மொட்டை கடை அடிச்சுட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறதுக்கு பேர் கல்வி அல்ல இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே ப்ளஸ் டூவில் எல்லாமே அப்படியே மனப்பாடம் பண்ணி அங்கே போய் வாந்தி வாந்தி எடுத்துட்டு அடுத்து போய் காலேஜில் உட்காந்து போய் பன்னெண்டாவது என்ன நான் படித்தேன் ஒன்றாவதுலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் என்னன்றே தெரியல சொல்கிறேன் படிக்கிறேன் அவ்வளோதான் என்னமோ படிச்சுட்டு இருக்கிறேன் காலேஜ்லேயும் போய் மொட்டை அடிக்க வேண்டியது அட்டி அப்படின்னு அடித்து உருட்டு உருட்டுன்னு உருட்டி கடைசியில வேலைக்கு போனா படிச்சதுக்கு வேலைக்கு ஜமந்தமே எல்லோருமே நான் படிச்சது வேற வேலை வேற என்னமோ சொல்றேன் அனுங்க செய்யறேன் அவ்வளவுதான் கல்வி என்று சொன்னாலே உள்ளிருந்து தேடி எடுத்தல் அதாவது தேடும் உருமாக்குகிற கலையை கொடுப்போம் அதை வைத்து பூமியை தோண்டி உள்ளே என்ன இருக்கிறதோ கண்மத்தை எடுப்பது தான் கல்வி காலத்துலா காலத்துலந்த வரலா உ சாதாரண ரொம்ப கொடுமையான அரசாாஜ் மன்னர் அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் அடமான பேர தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கிற குடிக்கிற போதுமா நம்ம பாசியில சொல்லி போதுமா அதிகல மாமா போதுமா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டுமா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் தேர் அந்த பையன் போய் தண்ணீர் கொடுத்து மன்னனை ஆசையோடு பார்த்து சிரிக்க என என் மீது பாசம் கொண்ட இந்த சிறுவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான் அவனுக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமே நன்மைகளிலேயே சிறந்த நன்மை நான் செய்கிறேன் வாழ் எடுத்து தலை எடுத்துட்டான் மரணத்திலேயே சிறந்த மரணம் சகிதுதானே அதனால் அந்த சிறுகணுத்தையிலே நான் செய்கிறேன் அவன் அந்த மன்னன் எப்படிப்பட்டால இருப்பான் அந்த அம்மா வெளியே வந்து சொல்லுச்சு தன் மகனை இழந்த தாய் சொன்னார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தாத இறைவா கல்லாவை அழித்ததை போன்று இவனை அழித்து விடு ரெண்டு சொன்ன போட்டிருந்த குரான்ல கல்லாங்கிற வார்த்தை பாதியிலிருந்து ஆரம்பிச்சு முன்னாடி வரவே வர அந்த மாதிரி அழகாக சொல்லும் அந்த ஹஜாஜ் கொடும்போல ஒன்பது வயசு சிறுவன் வந்தான் ஹஜாஜ் முன் யூசுஃபை பார்த்தான் அது தகுதும் நம்ம அல்லக்கும் ஹஜாஜ் இந்த அரண்மனையிலே உட்கார்ந்து நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா நிறைய பேர்த்த கொன்று குவிக்கிறாய் நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா உங்கள் தாதா இங்கே தான் இருந்தார் இப்போ கபரஸ் தான் உங்க பாபா இங்கிருந்த ஒரு நாள் நீயும் குரானை மனநம் செய்தாய்க்கு போதுல அது என்ன அழிந்தா போய்விட்டது மன்னனுக்கு பாடம் நடத்துகிற அளவிற்கு கல்வியில் அஞ்சாவது உண்மை இருக்க வேண்டும் பெருமனாஹு சொன்ன கல்வியில் ஒரு பொய்மை இருந்ததா இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்களுக்கு ஞானம் கொடுத்தார்களே அதில் பொய் இருந்ததா இன்றைக்கு இருக்கிற கல்விகளில் உண்மை இருக்கிறதா எல்லாம் இருட்டடிப்பு மாற்று வேலை கல்வி என்றாலே ஆறாவது சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும் கல்விங்கிறது வந்து காசு சம்பாதிப்பதற்கான பொருள் அல்ல கல்வியால் சமூகத்திற்கு பயன் தருதல் இதுக்குதான் கல்வி ஒருவர் மற்றொருவருக்கு படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் வேணாமான்னு கேட்கிறாங்களே இல்லையா அப்படின்னு என்ன பயனாளியாக இருக்க வேண்டும் நிறைவாக கல்வி என்றாலே அங்கே ஒழுக்கம் இருக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாத கல்வியை கல்வி என்றே சொல்ல முடிய இல்லையா ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கும்போது டிக்கெட் எடுக்க வேகமா உள்ள நுழைவான் தம்பி நீ படிச்சவன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஒழுக்கம் கூட இல்லையா கல்வி என்பதையே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் அதனால் அன்புக்குரியவர்களே கல்வியில் தாகம் கொண்ட இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இந்த கல்வி ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய கல்வியாய் மாறினால் அந்த தாகம் இருந்தால் வருங்கால சமூகம் கண்டிப்பாக பயனை பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹ் ரபுல்லின் பயனுள்ள கல்வியை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக இன்றைக்குரிய டிப்ஸ் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி முடிச்சுக்கிறேன் நீண்ட தூரம் செல்ல இருப்பதால் இன்றைக்குரிய நல்ல நினைவாற்றல் அதிகரிக்க பெருமானார் சொல்லிக் கொடுத்த வழி சுபகான தடவை தினமும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உண்மையிலேயே கல்வி ஞானம் அதிகரிக்கும் மறக்காத கல்வி ஞானத்தை அல்லாஹ் வழங்குவான் அன்பிற்கு அவர்களே எத்தனை நாட்களாக இங்கு சிறப்பான பயானுக்கு ஏற்பாடு செய்த நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் முத்தவள்ளி தலைவர்